வணக்கம் நேயர்களே நற்றினியின் சரித்திரும் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று பிப்ரவரி மாதம் இருபதாம் தேதி இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு ஏற்பட்ட கடுமையான நிலநடுக்கம் காரணமாக சிலி நாட்டின் கான்செப்சன் நகரம் முற்றிலுமாக அழிந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜெர்மன் அதிபர் அடால்ப் ஹிட்லர் அவர்கள் அந்நாட்டு தொழிலதிபர்களை ரகசியமாக சந்தித்து நாசி கட்சியின் தேர்தல் செலவு குறித்து ஆலோசனை நடத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு கேரோலின் மிக்கல்சன் என்பவர் அண்டார்டிகாவில் காலடி வைத்த முதல் பெண்மணி என்ற பெருமையை பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அருணாச்சல பிரதேசம் அஸ்ஸாமிலிருந்து பிரிந்து தனி மாநிலமாகியது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு எகிப்தில் தொடர்ந்து ஒன்று தீப்பிடித்ததில் முன்னூற்றி பேர் வரை கொல்லப்பட்டனர் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு தமிழ் விடுதலை புலிகள் இயக்கத்தைச் சேர்ந்த இரண்டு பேர் ஒரு விமானம் நிறைய வெடிப்பொருட்களை எடுத்துக்கொண்டு இலங்கை விமானப்படை தலைமையகத்தை தகர்க்க மேற்கொண்ட முயற்சியை இலங்கை இராணுவத்தினர் பாதி வழியிலேயே முறியடித்தனர் இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு மெர்குரி திட்டத்தின் கீழ் ஜான் கிளென் என்பவர் பூமியை மூன்று முறை சுற்றி வந்தார் பூமியை சுற்றிய முதலாவது அமெரிக்கர் என்ற புகழையும் பெற்றார் இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி எட்நூற்றி ஆண்டு கா நமச்சிவாயம் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழாம் ஆண்டு ராபர்ட் ஹியூபர் நோபல் பரிசு பெற்ற ஜெர்மன் வேதியியலாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு ஜார்ஜ் ஸ்மூட் அமெரிக்க விண்ணியல் அறிஞர் இன்னாலில் மறைந்தவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஆண்டு ஆர்னல்டு சதாசிவம் பிள்ளை ஏழத்தின் தமிழறிஞர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு கிளாஸ் ஆர்னல்சன் நோபல் பரிசு பெற்ற ஸ்வீடன் எழுத்தாளர் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு டிஜிஎஸ் தினகரன் கிறிஸ்தவ மறைப்பரப்பாளர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு மலேசியா வாசுதேவன் பாடகர் மற்றும் நடிகர் மீண்டும் நாம் நாளை சந்திப்போம் நேர்களை